சுவனுன்கைஜஸ்விதாவை ஓ சதஸ்புமி காமியம் சரிமேம शोक मीवनमिशो दिशा खानोहिश्रिया उपनिषद मंत्रेला ஈஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை வர்ணிக்கிறது இந்த போர்ஷன் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அத திரும்ப திரும்ப பல கோணங்கள்ல சொல்றது எப்படி எல்லாம் சொன்னதுக்கு பிறகு இந்த ஆஹ் பரமேஸ்வரனை நம்ம மனசால நன்றாக ஸ்வீகரிக்கணும் இந்த பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை நாம் நன்றாக ஆத்மனா ஆத்மானம் அபிசம்ப பூவ ஆத்மனா ஆத்மானம் அபிசம்பபூவன்னு சொன்ன இந்த தத் விஷய ஜானேன அவரை பற்றிய ஞானத்தினால அந்த கடவுளை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் இதோட முடிஞ்சு போச்சு அப்புறம் இன்னொரு வாக்கியம் வருது இதெல்லாமே துண்டு துண்டாதான் இருக்கும் நல்ல கிழ காண்டம்னு இதுக்கு பேர் அப்புறம் சதசகாபதி அத்ரஸ்ய பிரியம் காமியம் சனிம் மேதாம் அகம் அயாசிஷம் இந்த ஜகத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த கடவுளை நான் வந்து அடையணும்னு ஆசைப்படுறேன் அயாசிஷம் அயாசிஷம் வார்த்தைக்கு அர்த்தம் போட்டிருக்கிறது பிராப்தவான் நான் இந்த வாழ்க்கையில் எனக்கு கிடைச்சிருக்கிற பொருள் யாருன்னா ரொம்ப உயர்ந்த பொருள் கடவுள் தான் கடவுளில் நான் கடவுள்கிட்ட பக்தி பண்ணுறேன் இதை எனக்கு உலகத்தில் என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி அயாசிஷம்ங்கிறது வந்து பாஸ்டில் இருக்கு அயாசிஷம்னா பிராப்தமான ஸ்மி நான் நான் அடைந்து விட்டேன் இனி வாழ்க்கையில் எனக்கு வேறு என்ன வேண்டும் இறைவனிடத்தில் பேரன்பு செலுத்துவதை தவிர வேறு என்ன வேண்டும் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறேன் அத கடவுளுக்கு இலக்கணம் சதசகாபதி அத்தம் இந்த உலகத்திலே ரொம்ப ஆச்சரியமானவர் இறைவன் அத்புத பத்துன்னு மாணிக்க வாசல் பத்து பாட்டு பாடி வச்சிருக்காரு அதிசய பத்துன்னு பத்து பாட்டு பாடி இருக்காரு இறைவன் பண்ணின அற்புதத்தை என்னன்னு சொல்றது பகவான் பண்ண அதிசயத்தை என்னன்னு சொல்றது அப்படின்னு சொல்லி பத்து பத்து இருபது பாட்டு பாடி வச்சிருக்காரு இந்திரசிய பிரியம் இந்திரனுக்கு பிரியமாக இருப்பவர் காம்யம் இந்த உலகத்துல எதை ஆசை எதுக்கு ஆசைப்படணும்னு கேட்டா கடவுளை அடையணும் தான் ஆசைப்படணும் கடவுளை தெரிஞ்சுக்கணும் தான் ஆசைப்படணும் மற்றதுலாம் ஆசைப்பட்டா அது வந்து அனித்ய விஷயம் அது பகவான் ஒருத்தர் நித்திய விஷயம் கீதையில சொல்லியிருக்கு கிருஷ்ணர் ஒரு இடத்துல சொல்றார் அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்த பஜஸ்வாம் அர்ஜுனா இந்த இந்த சரீரம் வந்து நிலை இல்லாதது இந்த சரீரத்துல அனுபவிக்கிற சுகமும் சாஸ்வதம் இல்லாதது ஆகினால் நீ நேரத்தை வீணடிக்காம உலக சுகத்தை விரும்பாம நேரத்தை முழுக்க எம்ம எங்கிட்ட சொல்றார் ஆஹ் அதுக்கு ஒரு ஒரே ரொம்ப அழகாக எழுதுறார் அனித்யம் அசுகம் இமம் லோகம் இந்த லோகம்ங்கிறது சரீரத்தை குறிக்கிறது இந்த சரீரம் வந்து அனித்தியமானது அனித்தியம்ங்கிறதுனால இவர் என்ன சொல்றாருன்னா அனித்தியம்னு சொல்லியிருக்கிறதுனால நேரத்தை வீணாக்க கூடாதுன்னு தெரியுறதுங்கிறார் அசுகம் அப்படிங்கறதுனால இந்த உலக சுகத்திலாம் நாம ரொம்ப அளவுக்கு மீறி போகப்படாது ஏதோ கொஞ்ச நாளைக்கு தர்மமா அனுபவிச்சுட்டோ அதுல இருந்து விலகிடணும் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு காமியம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்றான் காயத்ரி மந்திரத்திலேயே வரேண்ணியம்ங்கிறோம் வரேண்ணியம்னு சொன்னா உலகத்திலேயே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய கடவுள்னு அர்த்தம் தத் சவித்து வரேன்யம் வரேண்யம் பர்கா தீமகி சவித்துகு வரேம் சவித்துகு பர்கா தீமஹி வரேன்யம் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா இந்த வரண் சொல்றோம் இல்லையா வரன்னு சொல்றோம் வரன் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற வரனுங்கிற வார்த்தைக்கே வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே விரணோதி வரஹா தான் உடவ கடைக்கு போனா புடவையை செலக்ட் பண்றது கூட வரணம் தான் எல்லா இடத்துலையும் எங்க போனாலும் எதும் செலக்ட் பண்றோமே வரணும் வரணம்னு பேர் வரிக்கிறது வேறு மகாவிஷ்ணு ஸ்வரூபாய வராய அப்படிதான் சொல்ற பாத்தியானம் கல்யாணத்தின் போது சொல்றாரு அப்ப வரஹான் சொன்னா வரேன்யம் அந்த அர்த்தத்தில் சம்ஸ்கிருதத்தில் ஒரு தாத்து அது டு செலக்ட் ரூட் அது எல்லாம் வரேன்யம் அங்கே சொல்றோம் இங்க காமியம்னு சொல்லி இருக்கு அதுக்காக சொல்ல வந்த காமியம்னா இங்க விரும்பணும்னு அர்த்தம் ஆசைப்படுது இதுக்கு ஆசைப்படுது பகவான் அடையணும் ஆசைப்படுப்பா அதனால மற்றைனும் காமங்கள் மாற்ற ஆண்டாள் மத்த ஆசையெல்லாம் தூக்கி போடுங்கிற சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெற்றம் வைத்துன்னும் குலத்தில் பிறந்த நீ எங்களை குற்றேவல் போகாதே இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழு ஒற்றோமே ஆகும் உமக்கே நாம் ஆட்சி செய்வோம் மற்ற இனம் காமங்கள் மாற்று எங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஆண்டாள் மற்ற இனம் காமங்கள் மாற்றாவா அப்ப இது காமியம் அதுக்கு அர்த்தம் இது சனிம் மேதாம் அயாசிஷம் சனிங்கிற வார்த்தைக்கு நேற்றுக்கு அர்த்தம் சொல்லிட்டேன் சனிம்னா கர்ம கொடுக்கிறவர்னு அர்த்தம் மேதாம்னு சொன்னா ஞான சக்தி சுரூபமா பகவான் தான் ஏதா மெம்மரி பவர் இருக்குன்னா அது பகவானா அதனால அந்த பகவான் கிட்ட நம்ம என்ன கேட்போம் எதை நம்ம பகவான்கிட்ட பாக்குறோமோ அது நமக்கு போகணும்னு நினைப்போம் நல்லா அதை கொடுக்கணும் அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சோம் ஆக இந்த வார்த்தை என்னன்னா ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது கடவுளை பத்தி நான் இத்தனை நேரம் படிச்சேன் கடவுளுடைய லட்சணங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டேன் அவர் இந்த ஜகத்துக்கு கர்த்தாவாக இருக்காருன்னு தெரிஞ்சுட்டேன் இந்த ஜெகத் முழுக்க வியாபிச்சிருக்காரு தெரிஞ்சிட்டேன் அவர் அடைஞ்சுட்டேன் பரமேஸ்வரனை நான் அடைஞ்சுட்டேங்கிறான் ஆஹா என் வாழ்க்கையில பகவான் கடிச்சுட்டார் அப்படின்னு சந்தோஷத்தை வெளிப்படுத்துற மாதிரி இந்த மந்திரம் இருக்கு அப்புறம் வந்து ஏன் உடனே என்ன பண்ணிவிட்டாருன்னா அது நிலைச்சிருக்கணுமே அடிக்கடி வரும் இந்த பாட்டிலெல்லாம் இந்த திருவாச்சகம் தேவாரத்துல எல்லாம் பார்த்தா திருப்புகளிலாம் பார்த்தா ஆஹா நான் அடைஞ்சு விட்டேன் பாரு அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து காணாம போயிடுத்தும்பான் திரும்பவும் ஏதோ உலக விஷயங்கள்லாம் என்னை இழுத்து விடுத்து பழைய விடியும் போயிடுத்து அன்னைக்கு ஒரு மூட்ல அப்படி ரொம்ப நன்னா இருந்தேன் இன்னைக்கு திடீர்னு காணாமல் போயிடுது பழையபடியும் அப்படின்னு சொல்லி பழையபடியும் கேட்பான் கெஞ்சுவான் அந்த மாதிரி நிலை வராதா அன்னைக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்தது நிறைய பேர்கிட்ட கேட்டு பாருவோம் கேதார்நாத் பத்ரிநாத் போகிற போதெல்லாம் எப்படி இருந்துன்னு கேளுங்க அது ரொம்ப ஆசையோடு போவோம் அதில் போகிற வழியிலெல்லாம் நமக்கு நிறைய கற்பனைகள்லாம் இருக்கும் மனசில் அப்படி ரொம்ப ரொம்ப நிறைய பேர் சொல்லுவாள் அங்கே இருந்துது போகிறதுக்கு ஒரு ஒருத்தரும் ஒன்று அதெல்லாம் சொன்னோன்னே நம்ம அந்த கற்பனைகள்லாம் சுமந்துண்டு கோயிற கோயிலுக்கு போவோம் அவர் போகிற வழியிலெல்லாம் வந்து திடீர் திடீர்னு ஒரு ஒரு மலையை பார்த்தா சமாதி வந்துவிடும் ஒரு ஆனந்தமாக இருக்கும் சமாதினா என்ன நடத்தோம் அப்படியே அப்படியே மறந்து போயிடுறது அப்புறம் எப்படியோ ஒரு வழியா பழைய நம்ம விடவா போறோம் நம்ம விட்ட விட வாசலை எல்லாம் விடவா போகிறோம் வந்துட போறோம் வந்ததுக்கு பிறகு இடையில ஞாபகம் வரும் ஆஹா அன்னைக்கு எப்படி நன்னா இருந்தது அப்படி சொல்லுவோம் அதே மாதிரி இந்த கடவுளை அடைஞ்சதுக்கு பிறகு ஸ்திரமா இருக்கணுமே அந்த ஸ்திரத்துக்காக வேண்டி நிறைய ப்ரேயர்ஸ் பிரார்த்தனைகள்லாம் வரும் ரொம்ப அழகான பிரார்த்தனை எல்லாம் வரும் இந்த தீபம் காட்டுறவங்க சொல்ற இதை பக்ரதி என்ன இந்த தூப தீப நைவேதியம் காட்டுறதுக்குள்ள மந்திரம் நம்ம சொல்றோமே அதுக்கும் அதுக்கும் உண்மையிலே கனெக்ஷனே இல்லை அது கிளீனா ஸ்லோகம் சொல்லலாம் தசாங்குலோபேதம் சுகந்த மனோகரம் ாம் தூபோஜம் தூரம் அஸ்மத்ரோயன் போது சொல்ற அப்புறம் வந்து சில பேர் என்ன இன்னொரு வார்த்தை சொல்லுவா கஷத்ரஸ்யராஜா வருணோதி ராஜா நக்ஷத்ராணாக வசிஷ்டா கூட காட்டுவான் அந்த மந்திரத்துக்கும் இதுக்கும் அழா ஸ்லோகமாக இப்படியே ஒரு பரம்பரை கிரியேட் ஆயிடுச்சு ராஜான்னு சொல்லிரா அதுக்கும் சத்திரத்துக்கு என்ன சம்பந்தம் அச்சா ஒண்ணு அப்புறம் தூரம் அஸ்மத்ரோய்துனா எளுடைய சத்ருக்கள் எங்களை கண்டு பயந்து ஓடட்டும்னு அர்த்தம் அது கொடை காட்டுறதுக்கு அது என்ன சம்பந்தம் அஸ்மத்து சத்ரவஹா தூரம் எந்த எங்களுடைய பீத்தாக சந்தா தூரம் எந்த என்னமோ தூரம் அஸ்ம சத்ரவான் வந்துருக்க அஸ்மத்து சத்ரவஹா அது சமஸ்கிருத கிராமர் தெரிஞ்சா தானே தெரியாது அதனால தூரம் அஸ்மத்து சத்ரவஹாங்கிறத வந்து விட்டுவிட்டு அஸ்ம சத்ரவகான் இருக்கா அதனால சத்ரத்தை தூக்கி காட்டி விடுவாங்க என்ன பண்றது இதுல எல்லாம் இது ஒன்றும் பெரியதா சொல்லலை பழக்கத்துல இருக்கு நம்ம போய் சொன்னோம்னா சுவாமிகள் பாவம் இன்னமும் புதுசா சொல்றாரே அதனால நடந்துட்டு இருக்குது நடந்துட்டே இருக்கட்டும் விட்டுவிடுறது சொல்ற ஹே ஜாத்தவேதா உத்தீபோ அக்னி பகவானே அக்னி தேவோ த்விஜாத்தின் பிராமணனுக்கு அக்னி தான் தேவத்தை அக்னிய வச்சுன்னு தான் சமஸ்த பூஜைகளும் அக்னி பிராதானியம் கல்யாணம் ஆனவுடனே முதலுக்கு பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேயே சமிதாதாரத்துக்கு அக்னி வேண்டியிருக்கு சன்யா அக்னி இல்லாத ஒரே ஆசிரமம் சன்னியாசாசிரம்தான் அது அக்னியை விடுறதுக்கு ஒரு கர்மா பண்ணிட்டு அக்னியை விடணும் அதெல்லாம் அக்னியை வந்து கல்யாணம் பண்ணுற போது அக்னி ஆதானம் பண்ணிக்கிறோம் அப்புறம் அக்னி ஹோத்திரம் வந்து விடுறது அப்படின்னால இது அக்னியை பார்த்து பண்ற பிரார்த்தனை இது புத்தி பிஸ்வஜாத்தேதோ பக்கன் திம்மான்னு சொல்லி அக்னி பகவானை பார்த்து பிரார்த்தனை பண்ணுறோம் ஜாத்தவேதான்னு சொன்னா அக்னிக்கு ஒரு பேர் ஜாத்த வேதான்னு ரெண்டு அர்த்தம் சொல்ற அதுக்கு வயத்துக்குள்ள வயத்துக்குள்ள இருக்கிற நெருப்பு இருக்கு இல்லையா சாப்பிட்ற அக்னி சமனம் பண்றதோ இல்லையோ அதுக்கும் ஜாத்தவேதன்னு பேரு உலகத்துல தோன்றுகிற பொருளைலாம் இவர் அறியறதுனால ஜாத்தம் ஜாத்தம் வேத்தி ஜாத்தவேதா உ உற்பத்தி பொருளை எல்லாம் இவர் தெரிஞ்சுக்கிறாராம் அதனால இவருக்கு வந்து ஜாத்தவேதான் அக்னி பகவானுக்கு ஒரு பேர் துர்கா சுப்துர்களை தாம் அக்னி வர்ணாம் தபந்தி வைரோசனீம் கர்ம பலே சுஜு துர்காந்தே ஷரண மகம் பிரபத்தே பார்த்தா கிளீனா துர்கா தேவி தானே சொல்றேன் சுவாமிஜி எப்படியும் கேட்க தோணும் அந்த அக்னியோட வர்ணம் இருக்கும் இல்லையா அதோட ஸ்வரூபத்தை வர்ணிக்கிறது அக்னியை பார்த்துட்டே இருக்கான் எப்ப பார்த்தாலும் அக்னியை தானே பூஜை பண்ணிகிட்டே இருக்காரு நம்மெல்லாம் கூட எல்லாம் விட்டுட்டோம் உத்தர காசில எல்லாம் பிராமணன் வீட்டில எல்லாம் மூணு இன்னும் இருக்குது பார்த்தாடனா அந்த சட்டை கோட்டெல்லாம் அப்படியே கிழிஞ்சு தொங்கும் குடுமி எல்லாம் காலம்பரை எழுந்து பார்த்தாடனா குளிர் குளிர் அந்த ஊர்லலாம் கோட்டெல்லாம் கட்டிட்டுலாம் ஹோமம் பண்ண முடியாது குளிர் அதனால் எல்லாம் காலம்பரை எழுந்து ஆச்சமன் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அக்னிக்கு மூணு ஹோமம் பார்க்க நான் பார்த்தேன் கண்டாரம் பார்த்தேன் ஆற்றுக்குள்ளே மூணு அக்னி இருக்குது கார்கபத்தியம் ஆகவனியம் அது வந்து அதெல்லாம் காப்பாற்றுறா இன்னைக்கு அந்த மாதிரி இந்த ஹூமிமலையில் உத்தரகாசிலெல்லாம் நிறைய பிராமண வீட்டில எல்லாம் பார்த்தேன் ரொம்ப முறையே அதை பாதுகாக்கிறார் இது வேறு விஷயம் ஒரு ஒரு இடத்துல ஒரு பண்ணிட்டு இருக்கா எதுக்கு சொல்றேன் இந்த ஜாத்தவேதா அக்னி பகவானே உத்தீபியஸ்வ நன்னா பிரகாசமாக எரியுங்கிறான் இல்லை நான் கொடுக்க வேண்டியதுனா அக்னியெல்லாம் எல்லாம் கொடுத்துருக்கேன் நன்னா எரியுங்கிறான் உத்தீபியஸ்வ ஜாத்தவேதா ஆனால் நீ என்ன பண்ணு தெரியுமா மம நிறுத்தியும் அபக்னன்னு நான் பண்ணியிருக்கிற பாபத்தை எல்லாம் எரிச்சு விட்டு எரியுங்கிறான் என்ன பாபம் பண்ணிருப்பேன் நிறுவத்திங்கிறது இந்த இடத்துல பாபம் அபக்ரன் போக்கி விட்டு நன்றாக பிரகாசிப்பாயா அதை எரியற போதே என்னன்னா என் பாபத்தை அது எரிக்கிறதுன்னு நினச்சுக்கிறான் உத்தீபஸ்வ ஜாதவேதோ அபக்ரன் நிறுத்தி மம சரி அது மாத்திரமா என்ன எனக்கு நிறைய பசுக்களை எல்லாம் அப்பதான் பால கறந்து நெய்ய வச்சு உனக்கு ஹோம் ஜீவனஞ்ச திசோதிஷ என் வாழ்க்கை எல்லா திசைகளிலும் பிரகாசம் உள்ளதாக இருக்கட்டும் புருஷம் ஜெகத் ஹே ஜாத்தவேதா நகா மாங்களை துன்புறுத்தி விடாதே எங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்து விடாதே மானோஹிஹிம்சே ஜாத்தவேதா புருஷம் ஜத்து இந்த உலகத்துல எங்களுக்கு நல்ல ஜகத்துனா இடம் கூடு நல்ல எங்களுக்கு சர்வீஸ் பண்ற ஆட்களை எல்லாம் கூடு குதிரை எல்லாம் கூடு காம் அஸ்வம் புருஷம் ஜகத்து காம்னா பசுமாடு அஸ்வம்னா குதிரை ஏன்னா அந்த காலத்துல அதான் வாகனம் எங்கயா தூரத்துக்கு போகணும்னு அது மல பிரதேசத்துல கேட்கணுமா என்ன அஸ்வம் புருஷம் ஆனா உபகாரம் பண்றதுக்கு ஜனங்கள்லாம் ஜகத்துனா இடம் வாழ்க்கைக்கு புருஷ்ஜது அபிப்ரதி ஸ்ரீயா பரிபாத்தா ஹே அக்ரே மா ஸ்ரீயா பரிபாத்தைய எங்களை வந்து நீ தான் வாழ்க்கையில தாங்கணும் அந்த அக்னி ரூபமா பகவானை பார்க்கறான் பகவானே அக்னியில ஆவாகனம் பண்ணியிருக்கான் அதனால வந்து அக்னி தூதம் அக்னியை பத்தி நிறைய சூக்தங்கள்லாம் இருக்கு அக்னி சூக்தம்னே பெருசு இந்த வந்து அரணிக்கட்டையுள்ள அரணிக்கட்டையை கடைஞ்சி அக்னி எடுக்கணும் அந்த அக்னியை வச்சுதான் ஹோமங்கள் எல்லாம் பண்ணணும் மானோஹிகம் அபிப்ரதக்ன ஆகஹி ஸ்ரீயாமா பரிபாத்தையா எங்களுடைய குறைகளை எல்லாம் மன்னித்து அபிப்ரத்து சொன்ன சொல்ற எங்களது குற்றம் குறைகளை எல்லாம் நீ மன்னிக்க வேண்டும் எங்களுக்கு மன்னித்து எங்களுக்கு தரங்களையும் தானியங்களையும் கொடுத்து எங்கள் வாழ்க்கையை பாதுகாப்பாயாக நல்ல பிரார்த்தனை மந்திரம் அர்த்தம் தெரிஞ்சிடுதுன்னு பலமாயிடுது யுன்னா எல்லா வகையிலும் எங்களுக்கு கிடைக்கட்டும் நினைச்சோம் சுத்தி சுத்தி எல்லாம் எங்களுக்கு எங்க போனாலும் எங்களுக்கு இதுக்கெல்லாம் குறவரது அப்பதான் நாங்க உங்களை நினைப்போம் இல்லாட்டி அடிப்படை தேவைகளுக்கே எங்களுக்கு படாதபாடு பட்டு இருந்தோம்னா ஆண்டவன் எங்க நினைக்கிறது இதெல்லாம் கொடுத்துடும் நாங்க உங்களை நல்லா நினைச்சுட்டு இருக்கோங்கிறோம் அதாவது ஈஸ்வர தியானார்த்தம் வஸ்தூனி அவசியக்கானி கடவுளை தியானம் செய்வதற்காக அடிப்படை தேவைகள் தேவைப்படுகின்றன அவைகள் பிரார்த்திக்கப்படுகின்றன இனிமேல் பன்னெண்டு காயத்ரி மந்திரம் வருது இத்தனை அந்த भगवान प्रार्थना மந்திரம் ভগবானுடைய பல রূপங்கள் ஒவ்வொரு பாடத்திலே ஒரு ஒரு விதமா இருக்கு 12 गायत्री மந்திரம் வருது புருஷस्य वित्म सहस्राक्षस्य महादेवस्य धीमहि தन्नो रुद्र प्रचोदय यात தத் புருષા ஜ வித்மஹே மகாதேவா ஜ தீமஹி தன்னோ रुद्र प्रचोदय आत தத் புருષા ஜ வித்மஹே வக்ரத்ுண்டா ஜ தீமஹி தன்னோ தி பிரச்சோஜ ஆத் துருஷா விமே சகிரண்டாமே தன்னோ நந்த பிரச்சோஜ ஆத் துருஷா விமே மகாசேனா தன்னோத ஆத் தருஷா விமே சுணபாயீமே தன்னோருடோ ஆம விமே ஹிண்டியீமே ாயே வாசும தன்னோ விஷு பிரச்சோயத் வஜ்நாய விமே தீக்ணா அன்னோ நாரிம்ம பிரச்சோய விமே மஹராயீமே அன்னோ ஆதித்தை விமேலீல குமாரி மூணு பதம் த்ரிபதாயத்ங்க ஒரு மீட்டர் மொத்தம் இருபத்தி நாலு லெட்டர்ஸ் இருக்கணும் அதில் அதுல இருக்கிற மந்திரம் வேறு இப்ப நம்ம சொல்றது காயத்ரி மந்திரம் சொல்றோம் ஏன்னா காயத்ரி மீட்டர்ல இருக்கிற சாவித்ரி மந்திரம் அதெல்லாம் சவிதா தேவதாங்கிறோம் காயத்ரி தேவதா சொல்றது இல்லை காயத்ரி ஆஹா ரிஷி விஸ்வாமித்ராத்ரி சந்தா என்ன காயத்ரி நிச்சரித் காயத்ரி வேற நிச்சிதா நிச்சரித் நிச்சரித் காயத்ரி சந்தா சவிதா தேவதாங்கிறோம் என்ன காயத்ரி நிச்சரித் காயத்ரினு இருபத்தி மூணு எழுத்து தான் ஆக்சுவலா ஹர்கியம் கொடுக்கற போது இருபத்தி நாலு எழுத்து ஜபம் பண்ற போது இருபத்தி மூணு எழுத்து தான் வரே நீ அப்படின்னு சொல்லி அர்க்யம் கொடுக்கணும் ஓம் புர் புவி துர் வரேனியம் நீயம் நீ போட்டு யா போட்டா நீயம் பர்கோ தேவஸ் ஹர்க்ய பிரதான சமயத்தில் வந்து இருபத்தி நாலு அக்ஷரத்தோட சொல்றது ஜ காலத்துல வந்து நிச்சரி காயத்ரி சந்தகான்னு சொன்னதுனால இருபத்தி மூணு எழுத்துதான் கணக்கு பண்ணி பத்திரம் தெரியும் இதுதான் காயத்ரி அது வியாகிருதி ஓங்காரம் தனியா பிரிச்சு ஆனா அதுல வந்து இதுலயே வரப்போறதுன்னு கொஞ்ச நேரத்தில் வரப்போ சதுர்விகம் சத்யா காயத்ரி அப்படின்னு வரப்போறது அப்படின்னால பாக்கலாம் அப்ப இந்த காயத்ரின்னு சொல்றது என்னன்னு கேட்டா காயத்ரிங்கிறது ஒரு மீட்டர் கீதையில பகவான் சொல்றார் மீட்டர்ல நான் காயத்ரியா இருக்கேன்னுட்டேன் காயத்ரி சந்தசாம் காயத்ரி அஸ்மி காயத்ரி சந்தசாம் அஹங்கிர நான் சந்தஸ்ல காயத்ரி சந்தஸ்ஸா இருக்கேன் சம்ஸ்கிருதத்துல நூத்தி எட்டுக்கு மேல சந்தஸ் இருக்கு மீட்டர்லாம் இருக்கு இந்த நூத்தி எட்டு சந்தையும் யூஸ் பண்ணி பார்த்த ஒரே ஆள் காளிதாசன் அவருக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் யாரும் கிடையாது ரிக்வேதமே இருபத்தி ஒரு சந்தஸ்க்கு மேலே யூஸ் பண்ணலை வேதமே இத்தனை சந்தஸ்துலையும் கவிதை எழுத முடியுமான்னு ட்ரை பண்ணோம் ஒரே அதுக்குள்ள நிறைய நியமங்கள் வேற இருக்கு இந்த எழுத்து வரலாம் வரக்கூடாது ஏகப்பட்ட ரூல் வேற இதில் இதெல்லாம் வச்சுட்டு காளிதாசன் பண்ணியிருக்காரு அவருக்கு அப்புறம் யாரும் பண்ணலைங்கிற சந்தசாஸ்திரம்னு நிறைய இருக்கு சந்தசாஸ்திரம் ஒரு பெரிய சாஸ்திரம் அதெல்லாம் இந்த காயத்ரி சந்தஸ்துல இருக்கக்கூடிய மந்திரம் அது வந்து சா பூணல் போடுற போது கூட ஹே குரு சாவித்ரி மனு புரோஹி அப்படிதான் கேட்பான் சிஷ்யன் அப்பாட்ட குரு கிட்ட கேக்குறப்போ எனக்கு சாவித்ரி உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு தான் கேட்பான் அப்புறம் அவர் உபதேசம் பண்ணுவார் இப்ப இங்க வித்மஹே தீமகி பிரச்சோதயா இது ரொம்ப முக்கியம் வித்மகேன்னா என்ன அர்த்தம் முதல்ல தெரிஞ்சுப்போம் தீமஹின்னா என்ன அர்த்தம் தியானம் பண்ணுவோம் சரி இந்த தியானம் ஒழுங்காக நடக்கணுமேனு அவர்தான் பிளஸ் பண்ணணும் பிரச்சோதயா அவ்வளோதான் அதாவது ரெண்டில் வந்து நம்ம புருஷார்த்தம் இருக்குது ஒன்றும் ஈஸ்வருடைய அனுகிரகம் இருக்குது வித்மகே தீமகிங்கிறது வந்து நம்முடைய பிரயத்தனம் நம்ம தானே தெரிஞ்சுக்கணும் தியானம் பண்ணுறது யாருன்னா தெரிஞ்சுக்கிறதும் நான் தான் தெரிஞ்சுக்கிறேன் தியானம் பண்ணுறதும் நான் தான் பண்ணுறேன் ஆனால் இந்த தியானத்தை பண்ணி நான் நன்னா அடையணுமே வாழ வாழ்க்கையில் அடைய வேண்டியதுனால் அடையணுமே அப்படின்னா அதுக்கு அவர் பிளஸ் பண்ணணும் பிரச்சோதயா பிரச்சோதனம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா தூண்டுறதுன்னு நம்ம புத்தி நல்ல வழியில போகணும்னு நமக்கே நாம் அடிக்கடி சொல்லிக்கணும் செல்ஃப் ஹிப்னாட்டிசம் சொல்றோம் வந்து ஆட்டோ சஜஷன் சொல்றோம் அந்த சங்கல்பசக்தின்னு பேரு சம்ஸ்கிருத சங்கல்ப சக்தியை விருத்தி பண்ணிக்கணும் சங்கல்பசக்தியைதான் இன்னொரு பாஷை வில் பவர்னு சொல்லுறோம் அதை நிறைய விருத்தி பண்ணிக்க வேண்டியிருக்கு நம்ம நமக்கு நாமே திரும்ப திரும்ப சொல்லிக்க வேண்டியிருக்கு இந்த காயத்ரி மந்திரத்தோட அர்த்தமே அதுதான் இந்த வழக்கமா சொல்ற காயத்ரி மந்திரத்தோட தாற்பயம் என்னன்னு கேட்டா ஏன் புத்தி தப்பான வழியில போக கூடாது நான் எப்பவும் அலர்ட்டா இருக்கணும் அப்படிங்கறதுதான் பிரே ஏன்னு கேட்டா சுலபமா மனசு வந்து தப்பான வழிக்கு வந்து ஆயிரத்தெட்டு நியாயத்தை சொல்லிடுது ஈஸியா போயிடும் ஆகையினால அதுக்குதான் தமிழ்ல இன்னொரு ஸ்லோகம் வச்சு யோ தேவ சவிதாஸ்மாகம் தியோ தர்மாதி கோச்சரா இது யார் வேணாலும் சொல்லலாம் இது புருஷாலும் சொல்லலாம் மற்றவாளும் சொல்லலாம் காயத்ரி மந்திரத்தோட சார ஸ்லோகம் இது ஸ்மார்த்த காயத்ரி நாங்கள் பேர் வச்சுட்டோம் அதுக்கு அது ஸ்ரௌத காயத்ரி ஸ்ரௌத காயத்ரிக்கு சம்ஸ்காரம் எல்லாம் வாணும் உபநயநாதி சம்ஸ்காரம் இல்லாமல் ஸ்ரௌத காயத்ரி ஜபம் பண்ணினா பிரயோஜனம் கிடையாது ஸ்மார்த்த காயத்ரி ஆர்வனாலும் சொல்லலாம் ஸ்மார்த்த காயத்ரின்னா என்ன அர்த்தம் நம்மளாம் நிறைய பேர் ஸ்மார்த்தாள்னு சொல்றாளே அப்படின்னா ஸ்மார்த்தால்னு நம்மளா ஸ்ரௌத்தாள் தான் இன்னும் ஸ்மார்த்தாள்ன ஏதோ பழக்கத்தில் இப்படி வந்துடுத்து நம்ம என்ன ஸ்ருதியை ஃபாலோ பண்ணாமையா இருக்கும் முழுக்க முழுக்க ஃபாலோ பண்றோம் ஸ்ருத்தியை ஃபாலோ பண்ணிட்டு ஸ்ரவுதாடா ஸ்மார்த்தாடான்னா ஏதோ பழக்கத்துல வந்துடுத்து இப்படி வாழ்னா வைஷ்ணவா இவாழ்னா ஸ்மார்த்தா அதனா வடகலை இது தெங்கலை சொல்லிருந்தேன் அப்போ எதுக்கு சொல்றேன் இந்த புத்தி வந்து புத்தி சக்தி வந்து அதனால் யோ தேவ சபிதாஸ்மாக தியோ தர்மாதி கோச்சரா பிரேரையே தச யத் தத் வரே எண்ணம் உபாஸ்மே ஒரு ரெண்டு மூணு வேதனைக்கு முன்னால இதை பத்தி நான் எழுதியிருக்கேன் ஆச்சாரிய சந்தேஷங்கிற டாபிக்ல ரெண்டு ஸ்லோகம் போட்டிருக்கேன் யோதேவகாவும் போட்டிருக்கேன் இன்னொரு அழகான ஸ்லோகமும் போட்டிருக்கேன் நல்லா வந்துடும் இருக்குதுல எனக்கு மறந்து போயிட்டு தந்த இன்னொரு ஸ்லோகம் அந்த வழி வந்து இந்த சரியான வழிக்கு போகணுங்கிறதுக்காக காலம்புரா ஒரு நூத்தி எட்டு தடவை கேட்டா நல்ல புத்தி வருமா வராதா மத்தியானம் முப்பத்தி ரெண்டு தடவை சாயங்காலம் அறுபத்தி ஜபம் பண்ணி பகவானே நல்ல புத்தியை கொடு நல்ல புத்தியை கொடு நல்ல புத்தியை கொடுன்னு கேட்டுட்டே இருந்தா ரெண்டு தான் கேட்க சொல்லுவா அதுல எல்லாம் சுவாமி விச்சா இருக்கணும் இந்த விச்சா இருக்கணும்னு ஒரு பாஷை விச்சா இருக்கணும் நல்ல புத்தியை கொடு மற்றதெல்லாம் அப்புறம் இந்த விச்சா இருக்கிறதுனா தெரியும் இல்லையா பழக்கத்தில் விச்சா இருக்காது விச்சான்னா நம்ம பாஷை தான் அது வேற யாருக்கும் புரியாது விச்சானா ஆரோக்கியமாக இருக்கணும் நோய் வரக்கூடாது நல்ல புத்தியோடு இருக்கணும் ஆரோக்கியத்தை கொடு நல்ல புத்தியை கொடு அப்படியே அதெல்லாம் இப்போ ஞாபகம் இல்லை அந்த விச்சா இருக்கிறதெல்லாம் இப்பெல்லாம் அதில் விச்சாவது கிச்சாது அதான் போயிடுத்துப்போம் ஆனால் வந்து அந்த பிரார்த்தனை நல்ல பிரார்த்தனை அந்த சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணுறதுனால எல்லாம் கிடைக்கிறது ஆரோக்கியம் கிடைக்கிறது அந்தக்கரணத்துக்கு எத்தனையோ சுத்தம் ஏற்படுறது ஞானம் உண்டாகிறதுனால இந்த காயத்ரிக்கு அவ்வளவு மகிங்க அதில் பிரச்சோதயந்தி பவனே த்விஜாதா நல்ல வழியில் அவள் தூண்டின்னு போராடான் காயத்ரி தேவி அம்மா அம்மா எப்படி குழந்தையை கூட்டின்னு போறாடோ அது மாதிரி இந்த காயத்ரி தேவியானவள் சாவித்ரி தேவியானவள் நம்மளை நல்ல பாதையில் அழைச்சிட்டு போறா அப்படின்னு வேதம் சொல்றது இதில் வரப்போறது சந்தியாவந்திர மந்திரம் எல்லாம் இதில் வந்துடும் எல்லாம் பார்த்துடலாம் இப்போ இந்த மந்திரங்கள்லாம் என்ன வித்மகேங்கிற வார்த்தைக்கு தெரிஞ்சுக்கிறதுனு அர்த்தம் வித்மா இதில் ஒரே ஒரு இதில் வித்மான்னு வருது மற்றதுல வித்மகேன்னு வருது வித்மகேன்னு சொன்னா அறிந்து கொள்வோமாக தீமகினா தியானம் செய்வோம் ஆக பிரச்சோதயாத் பகவான் நம்மளை அறிஞ்சு தியானம் பண்ற விஷயத்துல எப்பவும் இருக்கும்படி அனுகிரகம் பண்ணுவார் ஆக அப்படி எல்லா தேவதைகளையும் சொல்லியிருக்கு நிறைய இப்ப இதுல அவர் சொல்றார் இது வந்து விஸ்வரூபதர காயத்ரிங்கிறார் முதல்ல சொல்றது விஸ்வரூபதர காயத்ரி புருஷஸ்ய வித்மசிராட்சிய சஹசிராட்சசியன்னா பல கண்களே உடையவர் எல்லா கண்களும் சஹசிராட்சஸ்யாட்சசிய மகாதேவசியமி மகாதேவசிய புருஷஸ் சஹசிராட்சசிய வித்மஹே அந்த ஆயிரம் கண்கள்னு சொல்லு தமிழ போட்டுவார் எண்ணற்ற கண்களை உடையவன் அர்த்தம் சஹசிரங்கிறதுக்கு அசங்கியான்னு அர்த்தம் கவுண்ட்லெஸ் அர்த்தம் அதனால வந்து எண்ணற்ற கண்களை உடைய அந்த சிறந்த கடவுள் அந்த புருஷன் பரம புருஷன் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளவர் புருஷனா நீக்கமர நிறைந்துள்ளவர் அர்த்தம் அப்பேற்பட்டவரை நாம் அறிந்து கொள்வோமாக வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சமாச்சாரம் என்னன்னா பகவானைத்தான் தெரிஞ்சுக்கிறது முக்கியமான விஷயம் மற்றதெல்லாம் பரம தாற்பயம் கிடையாது அப்புறம் தீமகி புருஷசிய வித்ம சகசிராட்சஸ்ய மகாதேவசிய தீமை அந்த பரம புருஷனை அறிவோமாக அந்த எண்ணற்ற கண்களை உடைய அந்த மகாதேவரை நாம் தியானிப்போமாக மகாதேவசிய தீமை தன்னோ ருத்ரஹா பிரச்சோதையார் நகா தத்து ருத்ரஹா பிரச்சோதையார் அந்த ருத்ர பகவான் ருத்ரன்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு ஒரு அர்த்தம் சிம்பிள் மீனிங் என்னன்னா ருதம் திராவயத்தி அழறத நிறுத்துறார்னு அர்த்தமா துக்கப்படுறத போக்குறாருன்னு அர்த்தம் நம்ம அழாம நம்மளை வந்து நிறைய அர்த்தம் சொல்லுவா அழ வைப்பார்னு ஒரு அர்த்தம் சொல்லுவா எப்படி விக்னேஸ்வரனுக்கு சொல்றோமோ விக்ரத்தை உண்டு பண்ணுவார் விக்ரத்தை போக்குவாரும்பார் அதனால விக்னேஸ்வரன் பேர் அது மாதிரி இவர் நம்மளை அழ வைப்பார் அழுகைய போக்குவாராம் ஏன் அழ வைக்கிறார்னா தப்பு பண்ணினா தண்டனை கொடுத்து அழ வைப்பாராம் நம்ம ஒழுங்கா இருந்தோமான்னு சொன்னா நமக்கு கஷ்டத்தை எல்லாம் போக்கி அனுகிரகம் பண்ணுவார் அதனால ருத்ர சப்தத்துக்கு அர்த்தம் வந்து ருத்ர சப்தத்துக்கு ஏகப்பட்ட அர்த்தம் இருக்கு முக்கியமான அர்த்தம் என்னன்னு கேட்டா அழுகைய நீக்கிறவர் அர்த்தம் அழுகைய போக்குறவர் அழுது கொண்டிருப்பவனுடைய துன்பங்களை எல்லாம் போக்கி அவனை ஆனந்தம் அடையச் செய்பவர் அப்படின்னு அர்த்தம் துன்பத்தை போக்கி துன்பத்தை போக்கி இன்பத்தை அருள்பவர் இடையரா விருப்புக்குட்பட்ட இன்பத்தை நலகி இடையரா விருப்புக்குட்பட்ட புதுசா ஒரு புசத்துல படிச்சேன் அது மனசுல பதிஞ்சிருக்கு இடையரா வெறுப்புக்குட்பட்ட துன்பத்தை நீக்குவார் எப்போ வார்த்தை பாருங்க இடையரா விருப்புக்குட்பட்ட இன்பம் இடையரா வெறுப்புக்குட்பட்ட துன்பம் நம்ம எல்லாரும் துன்பத்தை எப்பவும் வெறுக்கிறோம் இன்பத்தை எப்பவும் விரும்புறோம் அதனால அவர் எழுதிவிட்டார் இடையரா விருப்புக்குட்பட்ட இன்பத்தை இடையரா வெறுப்புக்குட்பட்ட துன்பத்தை ஆஹ் தூத்ரஹா பிரச்சோதயாத்துன அர்த்தம் சோதனம்னு சொன்னா அர்த்தம் சோதனம்னா சாஸ்திரத்துக்கே சாஸ்திரம் வந்து சோதகமா ஞாபகமானு கேட்பா இப்ப சத்தியம் வத அப்படின்னு இருக்கு அந்த சத்தியம் வதங்கிறது வந்து சோதகம் சோதகம்னா பேசு தூண்டுறது ஆர்டர் சோதனம்னு சொன்னா ஆர்டர் கடவுள் நம்மளை எப்பவுமே அதை மறக்காம அதை பண்ணட்டும்னு அர்த்தம் நம்ம வந்து நமக்கு தெரியாத ஒரு சக்தியை பிரார்த்தனை பண்றோம் கண்ணுக்கும் கருத்து கெட்டாத அந்த சக்தியிட்ட நம்ம பிரா பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்னு கேட்டா என் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கற விஷயத்துல நான் என்னோட புத்தி எப்பவும் போற மாதிரி எனக்கு பிளஸ் பண்ணு அப்படி அனுகிறோம் அப்புறம் தத் புருஷாஜ வித்மகே மகாதேவாஜீமஹி தன்னோர் ருத்ர பிரச்சோதயா இந்த காயத்ரி அக்ஷ இதுக்கு வந்து மீட்டர் வந்து இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு இருந்தா அதுக்கு பேர் அனுஷ்டுப்பு நாப்பத்தி நாலு இருந்தா திருஷ்டுப்பு அதெல்லாம் எழுத்து கணக்கு இருக்கு அதுவும் சில குறிப்பிட்ட எழுத்து ஆரம்பத்துல வரக்கூடாது நிறைய ரூலெல்லாம் இருக்குது இஷ்டத்துக்கு எல்லாம் எழுத முடியாது ஹை கு கவிதை மாதிரி கண்டதெல்லாம் எழுத முடியாது என்னமோ கீ கி கு அப்படின்னு எழுதிபட்டு அதெல்லாம் பண்ண முடியாது அதுக்கெல்லாம் தர்மம் இருக்கு அதுல ஒரு ஒழுங்கு இருக்கு தப்புருஷாய் அந்த பரம அறிந்து கொள்வோமாக அந்த மகாதேவனை தியானம் பண்ணுவோம் ருத்ரன் நம்மை அதுல தூண்டுவார அவ்வளவுதான் அறிவோமாக தியானிப்போமாக தூண்டு தூண்டு வார அப்புறம் தத் புருஷாய வித்மகே வக்கரத்துண்டாயி ஆகம சாஸ்திரத்தோட சம்பந்தப்பட்டதுன்னு வித்யாரண்ய சுவாமியை எழுதுறாரு நிறைய ஸ்லோகமெல்லாம் கோட் பண்றாரு அவர் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லலை அவர் ஏகப்பட்ட ஸ்லோகத்தை கோட் பண்ணி இந்த ஆகமத்தில் சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சொல்லி அந்த பகவானை இங்கே ஸ்தோத்திரம் பண்றது அப்படின்னு சொல்லிகிட்டே வராரு வக்கரத்துண்டாயிமஹி லக்கரம் உண்டayena சங்கரி இவ ரொம்ப எசல இந்த रत्न கலசம் ஒரு ஸ்லோகம் இருக்கு गणपति ஹோமத்துல அந்த ஸ்லோகம் சொல்லி தான் விநாயகர் आवाहन பண்ணுவா பீஜா பூரகதேக்ஷு கார்முகருजा சக்ராப ஜபாஷோத்பலான வ்ரீஹ்யக்ரஸ்வ விশান ரத்ன கலஷ ப்ரொத்யத் கரാംபூர்வ }யோ வல்லபயா ச பத்ம கரயா ஸ்ஷ்டோஜ்வலத பூஷயா विश्वோత్పత్తి விபத்தி ಸಂಸ್ಥिति ਕਰੋ விக்னேஷ இஷ்டார்த்ததா இதுதான் ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி அஸ்மின் பத்மே அந்த ஒரு பத்மம் போடுவா ஒரு விளக்கு வைப்பா இது பாலக்காட்டில் இல்லாட்டியும் தஞ்சாவூராக இருந்தால் அதுக்கு ஒரு உபத்தை வைப்பா இதை வந்து அதில் சொல்லுவா இந்த ஸ்லோகத்தை சொல்லி வல்லபா சக்தி வல்லபா சக்தி சகிதம் மகா கணபதி ஜியாமி அதில் வந்து இந்த இந்த கணபதியோட வர்ணனை எல்லாம் இருக்கு இவர் சொல்றாரு ஏன் துதிக்க வளைஞ்சிருக்குன்னா கலசம் வச்சுக்கணும் இல்லையாங்கிறார் கலசத்தை வச்சுக்கணும் இல்லையா வளைந்த துதிக்கை வக்கர துண்டா துண்டகான்னு சொன்ன துதிக்கை வக்கர துண்டகா வளைந்த துதிக்கையை உடைய அந்த விநாயகரை ஜானிப்போமாக தன்னோ தந்திகி பிரச்சோதையார் நல்ல அந்த தந்தம் எல்லாம் உடையவர் தந்தத்தை தந்திர் நாம தந்திஹி மகா தந்தாங்கிற பெரிய கொம்பை உடைய அந்த விக்னேஸ்வரரை நாம் தியானம் பண்ணுவோமா இதெல்லாம் நிறைய தத்துவார்த்தங்கள்லாம் இருக்கு நான் அதெல்லாம் இங்க சொல்லலை பிள்ளையாருனா யாரு பிள்ளையாருக்கேன் இப்படி இருக்கு அவரோட சரீரத்தில் எல்லாம் லட்சணங்கள்லாம் இருக்கு ஒரு சரீரம் மிருகசரீரம் ஒரு சரீரம் தேவ சரீரம் ஒரு சரீரம் மனுஷன் மூணு கடவுள் தேவனாகவும் விலங்காகவும் மனிதனாகவும் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் விநாயகரான் இடுப்புக்கீழ தேவபாகம் இடுப்புக்கும் கழுத்துக்கு வரைக்கும் இருக்கிறது மனுஷிய பாகம் பிள்ளையார் சோர்த்தி வருது சொல்லிவிடுவோம் அப்புறம் வந்து என்னதுன்னா அப்புறம் இது முகம் வந்து மிருகம் ஆஹ் இறைவன் விலங்காகவும் மனிதனாகவும் தேவனாகவும் இருக்கிறார் அது ஒரு தத்துவம் அப்புறம் யானையோட சம்மந்தப்படுத்தி நிறைய சொல்லுவா அந்த காது எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்மளும் இருக்கணும் நிறைய லட்சணங்கள்லாம் நிறைய சொல்லுவா அதுக்கெல்லாம் அதான் ஞானசக்தி உள்ளவர் பிள்ளையார கும்பிடணும்னா இல்லை எல்லாேருக்கும் பிள்ளையார் தெரியுமே எத்தனை பிள்ளையார் வீடு முழுக்க பிள்ளையாராக இருக்குது நிறைய ஆற்றுலாம் தன்னோதே பிரச்சோதையா பிள்ளையார் வந்து ரொம்ப எல்லாருக்கும் பெட்டு சுவாமி நான் வந்தேன் எல்லாருக்கும் என்னையே விட்டேன்னா நான் நூறு பிள்ளையார் சொல்லிவிடுவேன் எனக்கு தெரியும் எத்தனை பிள்ளையார் என் வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்கன்னா அத்தனையும் சொல்லிவிடுவேன் கண்ண முன்னா பிள்ளையார் தான் வர்றார் ரிசியா வாடராக வராரு ரிசியா ஆற்றுல பார்த்த பூஜை பிள்ளையாரில் இருந்து பண்ணின பூஜை எத்தனை கோயில் போனோமோ எத்தனை சுவாமி பார்த்தோமோ அத்தனை பிள்ளையர் வரிசையவர் அப்புறம் தத் புருஷாய வித்மகே சக்கர துண்டாய தீமஹி நந்திக்கு பரமேஸ்வரனுடைய வாகனம் நிறைய சொல்றாரு இவர் ஏகப்பட்டதெல்லாம் சொல்றார் சக்கரம் இவர் துண்டம் அதாவது அவருக்கு வந்து ஏதோ சக்கர அடிபட்டு இந்த இடத்துல இது இருக்குமா இந்த உடம்பு அதனால அவருக்கு முகத்துக்கு வந்து சக்கரத்துண்டாய வளை இந்த அடிபட்ட சக்கர அடிபட்டு தான் அது ஒரு கதையெல்லாம் சொல்ற அதனால நந்திகேஸ்வரர் இவர் தான் இப்ப இப்ப பெரிய பிரதோஷ நாயகர் ஆகிட்டார் இவர் அதெல்லாம் நந்திக்கு வந்து எல்லாம் அபிஷேகம் பண்ணி ஒரு காலத்துல பாத்துருக்கேன் இவ ஏன்னு கூட கேட்டதில்லை இந்த நந்திய ஆனா இன்னைக்கு வந்து இவர் பார்த்தா நாங்கெல்லாம் பிரதோஷத்துக்கு அப்படி எல்லாம் பண்ணிருக்கோம் ஒரு காலத்துல அப்ப வரவே மாட்டா ஜனங்கள்லாம் இப்ப என்னன்னா பிரதோஷம்னா எங்க பார்த்தாலும் எந்த ஊர்ல இருக்க இந்த பிரதோஷத்தினால நிறைய சிவன் கோயில பிரதோஷத்தோட மகிமே வாழ்க ஜோதிடர்கள் ஆனா என்ன ஜோதிஷா என்ன பண்ற வேலை இதெல்லாம் ஜோதிஷா எல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி ரொம்ப பிரசித்தம் ஆயிடுச்சது ஆஹ் நந்திக்கு நந்திங்கிற சப்தத்துக்கே என்ன அர்த்தம் ஆனந்தம் அர்த்தம் கோயில் எல்லா கோயிலையும் நந்தி வந்து சிவபெருமானே பார்த்துட்டு இருக்கு அது என்ன அர்த்தம்னா ஜீவாத்மான்னு அர்த்தம் ஜீவாத்மா எப்பவும் சந்தோஷமா கடவுளை பார்த்துட்டே இருக்கணுமா கடவுளை பார்த்துட்டு இருந்தா சந்தோஷம் சந்தோஷமா கடவுளை பாக்கணும் அழுதுண்டே பார்க்க கூடாது அதனால வந்து நந்துங்கிற தாத்துவுக்கு அதுலதான் ஆ நந்துன்னு போட்டா முழுமையான சந்தோஷம்னு அர்த்தம் அது வந்துதான் நந்தின்னு பேர் நந்தின்னா நந்தின்னு சொன்னா நந்தி மாதிரி மறைச்சுன்னு இருக்கேன்லாம் சொல்லுவா அந்த அர்த்தம் இல்ல நந்தின்னு சொன்ன ஆனந்தம் சந்தோஷம் சிவபெருமானுக்கு நந்திம்பர் திருமூலர் எப்பவுமே சிவபெரும நந்தி மகந்தனையின் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை நந்திங்கிற சிவருமான குறிக்கும் அதனால நந்தியை சிவருமானையும் குறிக்கிறது சிவருமான பார்த்துக்கிற ஜீவனையும் நந்திங்கிறது காப்பாற்றும் சிவத்தியான பராயணா கௌரி சங்கர சேவார்த்தம் அனுஜாம் தாத்து வருகசி சிவருமான பார்க்க நீ அனுகிரகம் பண்ணும் பிரார்த்தனை பண்ணிட்டு போகணும் நந்திகேஷ மகாபாக சிவத்தியான பராயண அவர் எப்பவும் சிவனை தியானம் பண்ணிட்டு இருக்கார் கௌரி சங்கர சேவார்த்தம் கௌரியையும் சங்கரனையும் சேவை பண்ண போறேன் அனுஜ்ஞம் தாத்து பருகசு உன்னுடைய அனுமதியை பிரார்த்தனை பண்றேன் நிறைய பாண்டிய ம தேசத்துல என்ன அதிகார நந்தின்னு ஒருத்தர் நிற்பார் இந்த பக்கம் ஒய்ஃபோட இருப்பார் இந்த பக்கம் உட்காந்துட்டு நின்று இருப்பார் அவரை கேட்காம உள்ள போகக்கூடாது முன்னாடி அடிக்கடிக்குமா அதை போயிட்டு வரேன் இப்ப கலெக்டர் ஆஃபீஸ் சும்மா போயிட முடியுமா வாசல் ஒரு அதிகாரி நந்தி இருப்பார் அதே மாதிரி அங்கிருந்து எல்லா தேவலோகத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டதுதான் அதெல்லாம் தத் புருஷாய் நந்திதயா சரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்றா அதெல்லாம் ரொம்ப தாற்பயம் வேண்டியது இல்லை பத் புருஷாய வித்மகே அந்த புருஷனை அறிந்து கொள்வோம் மகாசேனாய தீமஹி மகாசேனஹ என்ன அர்த்தம்னு கேட்ட சேனாபதி சேனானா தேவசேனைகள்லாம் இருக்கும் இல்லையோ ஒரு பெண்ணா உருவப்படுத்திக்கிட்டா ஏன்னா சம்ஸ்கிருதத்துல வந்து தமிழ் தாயின்னா தமிழ் தாயின்னா நிஜமா தமிழ் வந்து பெண்ணா பெண் நம்ம பாவனை நதியை தெய்வ தாயான்னு நினைக்கிறோம் பூமியை தாயா நினைக்கிறோம் எல்லாத்தையுமே தெய்வமா பெண் உருவத்தில் வழிபடுறோம் அதே மாதிரி தேவசேனாங்கிறது தேவர்களுடைய சைன்யம் அந்த சைன்யத்தினோட பத்தியாவதுனால சேனஹான்னு சொல்றோம் தேவசேனா ஆக்சுவலா என்ன அர்த்தம் தெரியுமோ அந்த வள்ளி தேவியான இருக்கிற சுப்பிரமணியன் யார் தெரியுமா முருகன் வந்து ஞானசக்தி வள்ளி வந்து கிரியாசக்தி தெய்வானை வந்து இச்சாசக்தி நம்ம கிட்ட இருக்கிற தெரிஞ்சுக்கிற சக்தி தான் முருகன் ஆசைப்படுற சக்தி தான் தெய்வானை சில பேர் வள்ளி சொல்றா மாற்றி மாற்றி சொல்கிறா வச்சுங்க ஏதோ ஒன்று அப்புறம் வந்து கிரியாசக்தி தான் தெய்வானையோ வள்ளியோ வச்சு நம்ம கிட்டே இருக்கிற ஆசை இந்த நம்ம கும்பிட்றோம் இந்த மூணு சக்தி நமக்கு ஒழுங்காக அதுக்கு தான் சுப்பிரமணிய சுவாமி கும்பிட்றோம் எல்லாம் தத்துவார்த்தத்தோடு வச்சது தான் சரியா சொல்ல தெரியாதனால அவன் கேக்குறான் எப்படி உங்க சுவாமிக்கு ரெண்டு ஒய்ஃபும் கேக்குறான் நமக்கும் ஏன் தெரியலையே அப்படிங்கிறோம் ஏன் தெரியலையே என்ன எந்த அபிப்பிராயத்துல பூஜை பண்றோம் நமக்கே தெரிய மாட்டேன் மகா சேனாய தீமஹி தன்னகா ஷண்முகா பிரச்சோதயா இவர் சொல்ற அந்த எந்த தேசத்துக்கும் எழுதுற திலக்க சுவாமின்னு பேரா கார்த்திகேய சுவாமி திலக் சுவாமி யாரு முருகன் நார்த் இந்தியா காரணங்கள் எழுதினாலும் எழுதல கார்த்திக சுவாமி திலக்க சுவாமின்னு எழுதுற ஷண்முகங்கிறது இந்த ஆறுமுகத்துக்கு ஒரு தத்துவம் இருக்கு ஆறு முகம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை நம்முடைய அஞ்சு சென்ஸ் ஆர்கன்ஸ் அஞ்சு இந்திரியங்கள் மனசு சேர்ந்து ஆறு முகம் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின்ற இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் மாதிரி ஷண்முகா பிரச்சோதயா அவரை நம்மளா இதுல தூண்டட்டும் இல்ல மனசெல்லாம் இப்படி காலம்பிரம் எழுந்த உடனே ஆற்றுல இத்தனை படம் மாட்டி வச்சிருக்கோமே பூஜ்ருவோம்ல பகவான் ஒருத்தர் தான் ஒருத்தர்னா ஒரே படம் வைக்கப்படாதான் இல்லை இல்லை ஏதாவது ஒரு சுவாமி கோச்சு முட்டாருன்னா என்ன பண்றது இங்கே வரையும் வச்சுடுவோம் சொல்லி இப்ப நேத்தி கூட கேட்டார் என்ன பண்ணுறது இல்லை ஆளுக்கு எல்லாரும் சுவாமியை கொடுத்து இது என்ன பண்ணுறது இல்லை இது கிழியும் போட முடியல வச்சவும் முடியல காப்பாற்றவும் முடியல நான் சொல்லிட்டேன் ஒரு பெரிய டப்பா வச்சுங்கோ எல்லாத்தையும் அதில் போட்டு ஒரேடியாக பூ போட்டோம் நிறைய பேர் கோயில் கோயிலுக்காக போகிறோம் எல்லாம் நிறைய கொடுத்துட்டே இருக்கா இந்த பேக்கெட்டில் வச்சுக்கிறதுக்காக கொடுக்குறா சில பேர் எல்லாத்தையும் ஒரு டப்பா வச்சு அது வந்து சுவாமி டப்பானே பேர் எல்லா சாமியையும் அதில் போட்டு வேண்டியது என்ன ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தான் அதெல்லாம் எடுத்து அதுக்குள்ள இருக்கிற பூ எடுத்து திரும்ப டப்பாக்குள்ள போட்டு வச்சோம் டப்பா ரொம்ப எடுத்து டப்பா வாங்க வேண்டியதான் பிரச்சோதயா அப்புறம் இவர் கருட தத் இவர் ரொம்ப வேதத்துல அதிப்பிரசித்தமானவர் தத் புருஷாய வித்மகே சுவர்ண பக்ஷாய தீமை இதுக்கு சொல்ற ஸ்பஷ்டோயம் மந்திரான்னு விட்டார் மந்திரத்துக்கு அர்த்தமே சொல்லல அவர் சுவர்ண பட்சம்னா ரெண்டும் பொன் தங்கமயமா இருக்கான் அதுக்கு சில பேர் அர்த்தம் சொல்றா அந்த கருடன் எப்படி வேகமாக பறக்கிறாரோ அப்படி ஞானத்தில் நம்ம வேகமாக நல்லா புரிஞ்சுக்கணும் சீக்கிரம் அது அப்படி ரொம்ப சூக்ஷமா பார்க்குமா கருடன் அதெல்லாம் வந்து நிறைய பார்ப்பேன் அந்த இந்த முக்கொம்புல இருப்பேன் காலம்பரை வாக்கிங் எல்லாம் திருப்புராயத்தில் இருக்கிறது இந்த டேமுக்கு போவேன் போன அங்கே காலம்புற கோயிலில் ப்ரேயர்லாம் முடிஞ்சிட்டு போனேன் உக்கம்பில் நின்று இருக்கிறப்போ இந்த மேலேருந்து பிரம்மாண்டமான கழுகெல்லாம் அப்படியே அந்த டேம்லேருந்து தண்ணி வளர்ந்தோ இல்லைய வழியில அப்படியே வந்து லவக்கு லவக்குன்னு பிடிக்கும் இந்த மீனை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாகவும் இருக்கும் அது எவ்வளோ வர்ற ஸ்பீடு பார்த்தேன்னா அப்படி ஒரு வேகமாக வந்து அப்படியே மீனை திரிக்கின்னு பிடி அது எழுதி சொல்றேன் அது மாதிரி நம்ம சாஸ்திரத்துல என்ன சொல்லிருக்காஸ்தி அரிஷ்ட நேமிகி அரிஷ்ட நேமிகின்னா ரொம்ப வேகமா போற கருடன்னு அர்த்தம் ரொம்ப கவனமாவும் போகும் தப்பாது இந்த கருட ரெண்டு பக்ஷம் இருக்காது என்ன அர்த்தத்துல சொல்லியிருக்குன்னா ஒன்னு அபர ஜானம் ஒண்ணு ரெண்டு ரக்கையாது ரெண்டு ரக்கையை எதை குறிக்கிறதுன்னு கேட்டா பரஞ்ஞானம் அபரஜானம் பரஜ்யானம் அபரஞ்ஞானம்னா என்ன அபரஞ்சானம்ங்கிறது கர்மகாண்டம் ரிச்சுவல் மெடிடேஷன் உபாசனை எல்லாம் பண்றோம் அதெல்லாம் வந்து அபரஞ்ஞானம் பரஞ்ஞானம்னா என்ன அர்த்தம் வந்து பிலாசபி தத்துவம் எல்லாம் விசாரம் பண்றோம் அது வந்து பரஞ்ஞானம் சில பேர் அபரஞ்சானம்ங்கிறது நம்ம மெட்டீரியல் சயின்ஸ் எல்லாம் எடுத்து விடுவோம் லௌகிக்க வித்தியெல்லாம் இருக்கும் அதை எடுத்துப்பார் அது தப்பு ஒண்ணும் இல்லை ஆனா சாஸ்திரத்துல அப்பறஞானம்னா மனசை பக்குவப்படுத்துறதுக்காக தெரிஞ்சுக்கிற ஞானம் எல்லாம் அவரை ஞானம் உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிற ஞானம் எல்லாம் பற ஞானம் அப்படி பிரிச்சிருக்கு விவசாய பண்ணிருக்கு கருடன் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும் கஷ்டமே கிடையாது அந்த பரம புருஷனை அந்த இரண்டு பொன் ரக்கைகளை உடைய கருட அவரை தியானம் பண்ணுவோமாக கண்ணம் ஒண்ணா தியானம் பண்ணான் பெருமாள் கோயில இருக்கார் சுவர்ண கருடன் அவரை நான் நினச்சிக்கலாம் நமக்கு எல்லாம் சௌகரியமாக இருக்கு நீங்கள் இந்த கருள் கருடன் பார்த்துருக்கடோ அந்த இருக்குது அந்த இதில் நாச்சியார் கோயில்னு ரொம்ப விசேஷமாக இருக்கும் அது கருட் பிரச்சோதகா அந்த கோயில் ரொம்ப அழுது வாசல்லேருந்து பார்த்தாலே பேரே சுவாமி பேரே சீனிவாசன் தான் ஒரு வாசல்லேருந்து பார்த்தா ரொம்ப தூரம் இந்த பெருமாள் தெரியும் கருடன் சாதாரணமாக எல்லா கோயிலையும் கருடனோட கோயில் மறைச்சுன்னு இருக்கும் அங்கே நீடாக தெரியும் ஒரு கோச்சங்கச்சோழம் கட்டின பன்னெண்டு விஷ்ணு கோயில் அது ஒன்று அந்த அந்த ஊர் தான் இந்த விளக்கெல்லாம் மன்றான் நாச்சியார் கோயில்னு பெரிய விளக்க கும்பகோணத்துலருந்து பக்கம் ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான கோவில் அழகாக இருக்கும் இந்த கல்கருடன்னு கல்லிலேயே கருடன் பண்ணி வச்சிருக்காள் மூலஸ்தானத்தில் தூக்குற போது நாலு பேர் போகிறோம் வெளியில் வந்தால் நாலு பேர் தூக்க முடியாது எட்டு பேர் வேணும் அதுக்கு வெளியில் வந்தால் பதினாறு பேர் வேணும் கணக்கு வச்சு தான் தூக்குவா அப்புறம் ரொம்ப வெளியில் வந்தாச்சுன்னா தூங்கவே முடியாது படா பாட்டு போயிட்டு இருந்தால் தூங்கிட்டு போனது அந்த கல் கருடனுக்கு தினம் பூஜை பண்ற அந்த வாகனம் சாதாரண வாகனத்தை உள்ள வச்சு கூட்டிடுவா விசேஷ நாள்ல வாகனத்தை எடுப்பா இங்க அப்படி இல்லை எப்பவுமே இவர் தெற்க பார்த்து உட்கார்ந்துருப்பார் இவருக்கு தினம் அர்ச்சனை பூஜை எல்லாம் பண்றா பெருமாள் காட்டில் இவர்கிட்ட தான் கூட்டம் ஜாஸ்தி சில நிறைய கோயில் இப்படிலாம் டாமினேஷன்லாம் இருக்குதான் பிள்ளையார் பட்டியில் சிவனும் அம்பாலும் இருக்கா அசோக குசுமாம்பா சமயத்தை அர்ஜுன வனேஸ்வரர் அவரை யாருமே வளர்க்கறது இல்லை நேர பிள்ளையார் பிள்ளையார பார்த்துட்டு அப்படியே வந்துடுவா இந்த பக்கம் அப்படியே கோவில் போட்டுருக்கு வந்துடுவா யாருமே சரியா கவனிக்க மாதிரி அது ஆக்சுவலா சிவானியும் அது பிள்ளையார் வந்து பிள்ளையாருக்கு ஒரு இடம் கொடுத்த உடனே பிள்ளையார் டாமினேட் பண்ணிவிட்டார் நானும் வந்து சரி அப்புறம் இவரும் விட்டுவிட்ட நம்ம பிள்ள தானே போறோதய கும்பாபிஷேகம் நடந்தது பிள்ளையார் வீட்டில பிள்ளையாருக்கு முப்பத்தி மூணு ஹோம குண்டம் போட்டு பெருசா ஹோமம் பண்றான் சிவனுக்கு ஒன்பது ஹோம குண்டம் போட்டு சின்ன யாகசாலதான் அவருக்கு ஏன்னா இவர் பெருசா இருக்கிறதுனால அத்தி பிரசித்தமா இருக்கார் பிள்ளையாருக்கு வந்து துவஜஸ்தம்ம இருக்கிற கோயில் ஒன்றும் ரெண்டோ திருநெல்வேலிக்கிட்ட எங்கே ஒன்று இருக்குங்கிற பிள்ளையாருக்குன்னு துவஜஸ்தம்ம வச்சு விநாயகர் சௌர்த்தி அன்றைக்கு பத்து நாள் பிரம்மோதவம் நடக்கிற ஒரே கோவில் பிள்ளையார் வெட்டி தான் வேற எங்கேயும் தெரிஞ்சு இல்லை இந்த கணபதி இருக்கு அப்புறம் திருநெல்வேலி பக்கத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல சொல்ற அப்புறம் அடுத்தது வேதாத்மநாத வித்மகே ஹிரண்ய கர்ப்பீமி தன்னோ பிரம்ம பிரச்சோதயாத் இவருதான் நம்ம சதுர்முக பிரம்ம வேத ஸ்வரூபமா இருக்கார் அதனால இதுவரைக்கும் தற்புருஷாய வித்மகேன்னு வந்தது வேதாத்மனாய வித்மகே என்ன சம்ஸ்கிருதமோ ஆத்மனாயான்னு வராது ஆத்மனே தான் வரும் அதனால வேதத்தை சொல்லி நம்ம மாற்றுறதுக்கு நமக்கு அதிகம் அதிகாரம் கிடையாது ஆத்மாயனமாக வரப்போகிறது கொஞ்ச நேரத்தில் இந்த ஆத்மாங்கிற சப்தம் சம்ஸ்கிருதத்தில் ஆத்மா ஆத்மானோ ஆத்மான ஆத்மானம் ஆத்மானோ ஆத்மனஹ ஆத்மனா ஆத்மபியாம் ஆத்மபீஹி தெரிஞ்சு எப்படிலாம் சம்ஸ்கிருதத்துலாம் படிச்சிருக்கோம் நாங்க என்ன கஷ்டப்பட்டு உங்களுக்கு எப்படி சொல்றது ஆத்மனே ஆத்மபியான் ஆத்மபியா அப்ப ஆத்மநாயான்னு வராது சாதாரணமா இது படிக்கிற போது இந்த கிராமர் நமக்கு தோன்றுறது கிராமர் தெரியல எனக்கு வம்பே இல்லை வந்து வேதாத்மநாய அப்படின்னு ஆத்மநாயான்னு வரவே வராது அப்புறம் ஆத்மா எனமகா ஆத்மலிங்கா எனமகான்னு ஆத்மனே எனமகான்னு சொல்லுவோம் ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மன் எனமகான் தான் சொல்லுவோம் ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனாய் எனமகான்னு சொல்ல மாட்டோம் ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மா பரமாத்மா எனமகான்னு சொல்ல மாட்டோம் கிராமர் ரூல் இருக்கு ஆனா இது வேதத்துல சொல்லிடுச்சு வேதாத்மனாய வேதத்தையே ஆத்மாவாக கொண்ட ஆத்மான்னா அர்த்தம் மனசு முழுக்க வேத மந்திரங்கள் தான் பிரம்மாஜி எப்பவும் வேத பாராயணம் தான் பண்ணிட்டே அவர் விலகவே மாட்டாராம் அப்புறம் இரண்டிய கர்ப்பாய தீமகி எல்லாம் தெரிஞ்சவர் அர்த்தம் இரண்ட கர்ப்பா பொன்முட்டை எல்லாம் சொல்லப்படாது ஆனால இரண்ட கர்ப்பான சர்வஜன் அர்த்தம் இரண்ட கர்ப்பாய தீமகி அவரை தியானம் பண்ணுவோம் தன்னோ பிரம்ம பிரச்சோதயா அந்த பிரம்ம தேவன் நம்மளை எப்பவும் இந்த ஆன்மீக வாழ்க்கையில ஊறி இருக்கும்படி அனுகிரகம் பண்ணட்டும் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயா தியானிப்போமாக தூண்டுவார நாராயணனை நாம் அறிவோமாக நாராயணன் தான் என்ன அர்த்தம்னா வாழ்க்கையில லட்சியம் நாராணாம் அயனம் நாராயணா மக்களுடைய குறிக்கோளாக இருப்பவர் அதனால வாழ்க்கையோட லட்சியம் வந்து என்னன்னு கேட்டா நாராயணன்தான் அந்த வாழ்க்கை மக்களுடைய குறிக்கோளாக இருக்கின்ற அந்த கடவுளை நாம் அறிந்து கொள்வோமாக அவருக்கு ஒரு ரூபம் கொடுத்துருக்கோம் நாம நாமம் போட்டு வடகலை என்ன வடகலை நாமம் தெங்கல என்ன இல்லாட்டி ஒரே நாமம் வம்பே இல்லை இது வடகலை தெங்கல எல்லாம் கண்டேபிடிக்க முடியாது சும்மா அப்படி நடுப்புற ஒரு கீத்து போட்டு இப்படி போட்டால் தானே வம்பு இப்படி போட்டால் தெரிஞ்சு போயிடுறது இது வடகலை இப்படி போட்டால் தெங்கலை தெரிஞ்சு போயிடுறது எல்லாம் போடவே வேண்டாம் ஆனால் இந்த ப்ராட்டஸ்டண்ட்டு கேத்தலிக் எல்லாம் தோத்து போகணும் இவாளுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது அவங்க இதாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாவா ரொம்ப விசித்திரமா இருக்கும் அவள் ஃபிலாசபி சிலதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சிலதெல்லாம் லக்ஷ்மி வந்து ஜீவனா இல்லையான்னு பெரிய விசாரம் லக்ஷ்மியும் நாராயணனும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் உள்ள இல்லையா அந்த காலத்தில் ஆரம்பிச்சுடு தாயார சேவிக்காம பெருமாளை சேவிச்சா பிரயோஜனமே இல்லை தாயார்க்குறா இது வடகளை பெருமாள் தான் முக்கியம் அப்புறம் தான் தாயாரலாம் வந்து என்ன பெண்ணினத்திற்கு மரியாதை சற்று ஈக்குவல் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கூட இல்ல விட்டா கொஞ்சம் அதிகமாவே கொடுத்துருவா அதனால மேலே குடுத்து விட்டா முதல்ல தயார சேமிச்சுட்டு வந்துருவோம் அதனால வந்து ரெண்டு பேரும் ஈக்வ சொல்ல ரெண்டு பேரும் பரமாத்மான்னு விட்டா அப்படி சொல்ல மாட்டோம் இப்படி எல்லாம் வாழ்க்கையில பேதங்கள்லாம் இருக்கு அதனாலதான் நாமத்துல இருந்து எல்லாம் யானைக்கு நாமம் போடுறது எவ்வளவு பெரிய சண்டை வந்தது பார்த்தேன் கடைசியில பார்த்தார் அந்த இவர் ஜட்ஜு பார்த்தார் ரொம்ப கேஸ் நடந்து கடைசியில பதினஞ்சு நாளைக்கு வடகளை போடு பதினஞ்சு நாளைக்கு தெங்கல போடு யானைக்கா தெரிய போறது நாராயணாய வித்மஹே வாசுதேவாயி வாசுதேவான் என்ன சர்வேஷாம் ஹிருதே வசதி இது வாசுதேவ வாசனாத் வாசுதேவ வாசிதம் புவனத்யம் சர்வபூதாசோசி என்று அழகுவரும் சர்வபூத நிவாசோசி எல்லா உயிர்களையும் வசிக்கிறார் வாசுதேவன் வாசுதேவருடைய புத்திரன் கிருஷ்ணன் அதனால வாசுதேவன் சொல்லுவார் ஆனால் இந்த அர்த்தம் தான் வாசுதேவாய் தீமி தன்னோ விஷ்ணு பிரச்சோதையார் விஷ்ணுங்கிறது எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற அந்த விஷ்ணு பகவான் நமக்கு நம்மை தூண்டட்டும்னு அர்த்தம் வஜ்ர நகாய வித்மஹே கேக்கிற போதே என்ன பண்றது நரசிம்மர்மகே அப்படியே வந்து வைரம் போன்ற நகங்கள் கிழிச்சுடும் தீக்ராய தீமஹி தீக் தக்கிஷ்டரம்னா கூர்மையான பற்களை உடைய கூர்மைய உக்ர நரசிம்மர் இல்ல சாந்த லக்ஷ்மி நரசிம்மர்னா அவருக்கு சாந்தமாயிடுவார் அதனால உக்ர நரசிம்மர் அப்போ இந்த வஜ்ர நகாய் தீக்ராய தீமஹி தன்னோ நாரசிம் அந்த நர வடிவமாகும் நரஹரீம்பா ஹரினா இருக்கு அதனால ஹரிங்கிற வார்த்தைக்கு சிங்கம் ஹரி கேசஹா இப்ப சொல்றோம் இல்லையா அதனால வந்து சிங்கம்னு பேரு தன்னோ நாரசிம்ஹ் பிரச்சோதயா அவ்வளவுதான் வஜர நகத்துவம் தீக் யுக்தமே அவ்வளவுதான் இந்த நரசிம்மர் கதையை பத்தி சொல்றாரு கராய தீமஹி தன்னோ ஆதித்ய பிரச்சோதயா இதுதான் சூரிய காயத்ரி ஆக்சுவலா நம்ம சொல்ற காயத்ரி வந்து சூரிய மண்டலத்துல தியானம் பண்றோம் ஆனா சூரியனுக்கு ஒரு காயத்ரி பாஸ்கர பாகன ஒளி கரஹான் சொன்ன கைகள் ஒளிகளையே கைகளாக கொண்டவன் தினகரஹா பாஸ்கரா திவாகரஹா பிரபாகரஹா எல்லாம் சூரியனுக்கு பல பேர் ஆஹ் பாஸ்கரா பாஸ்கராஜ வித்மஹே அவரை தெரிந்து கொள்வோமாக மகத்யுதி கராஜ தீமஹி தியுத்தின பிரகாஷம் பெரிய பேரொழின்னு அர்த்தம் பேரொலியை அது ஒரு கரமா போட்டு பேரொழி கரங்களை உடையவரை தியானிப்போமாகும் அவர் அக்னிக்கு வைஸ்வானராஜ வித்மகே லாலி லாஜ தீமஹி லாலி ராஜன்னு சொன்ன ஆடுறதுன்னு அர்த்தம் அது வந்து அந்த அக்னி இப்படி ஆடுறதோ இல்லையோ அதனால வந்து அடிக்கடி ஆடிண்டே இருக்கிறதுனால விடாம ஆடிண்டே இருக்கிறதுனால லாலீலாய தீமஹி தன்னோ அக்னி பிரச்சோதயா அந்த அக்னி பகவான் நம்மளை காப்பாற்றட்டும் அப்படி அப்புறம் காத்தியாயனாய வித்மஹே காத்தியாயனாயங்கிறது வந்து தாக்ஷாயணிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு உம் காத்தியாயனாயத்மகே சரி காத்தியாயனிங்கிறது வந்து காத்தியாயன ரிஷி அந்த ரிஷியினால வளர்க்கப்பட்டவர் இந்த சூத்திரத்திலேயே காத்தியாயன சூத்திரம் ஒண்ணு இருக்கு ஆபஸ்தம்ப சூத்திரம் போதாயன சூத்திரம் ஆசுவலாயன சூத்திரம் மாதிரி ஷட் சூத்திரங்கள்ல ஒண்ணு காத்தியாயன சூத்திரம் இந்த காத்தியாயன ரிஷியினால வளர்க்கப்பட்டவள் பார்வதி அதனால அவளுக்கு பேர் காத்தியாயனாய வித்மகே கன்னியகுமாரி தீமகி இதுதான் ரொம்ப அதிசயமான சப்தம் கன்னியகுமாரி ஒன்னும் குமாரி சொல்லி கல்யாணம் சொல்லு கன்னியாகுமாரின்னு ஏன் சொல்றேன் இது பெரிய விசாரம் எல்லாம் பண்ணியிருக்கவன் கன்னியகுமாரி தீமகி அதாவது அம்பாள் உலகத்தை எல்லாம் படைச்சாலும் அந்த உலகத்தினால பாதிக்கப்படாதவள் அதில் குமாரிங்கிறது உலகத்தை படைத்தவள்ங்குற அர்த்தத்தை கொடுக்கறது கன்னியாங்கிறது இந்த உலகம் படைக்கப்பட்டாலும் அந்த படைக்கப்பட்ட உலகத்தினால் உலகத்தினால் சிறிதளவும் பாதிக்கப்படாதவள் அந்த துர்காதேவி துர்கிஹின்னு அது வேதத்தினால் அப்படி ஆத்மநாய மாதிரி அதனால துர்கா பிரச்சோதயா துர்காதேவி நம்மை தூண்டட்டும் இந்த காயத்ரி மந்திரம் அல்ல பூர்த்தி ஆகிறது இனிமே அடுத்தது இன்னொரு மந்திரம் இப்ப பாருங்க என்ன டெவலப்மெண்ட் தெரிஞ்சுக்கணும் கடவுளை பற்றின விஷயங்கள்லாம் பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் சொல்லி எல்லாம் பகவானோட சொரூபமெல்லாம் என்னன்னு சொல்லிடுது அந்த பகவான் நமக்கு நன்றாக அனுகிரகம்னு ஒரு பிரார்த்தனை பண்ணி அந்த பிரார்த்தனைய நீளமா பல ரூபங்கள்ல பண்ணுங்க எல்லாம் ஒரு ஒரு காயத்திரையும் குறைஞ்சது பதினாறு திரும்ப சொல்லுங்க அதெல்லாம் அங்க சொல்லலை அப்படி சொன்னேன்னு சொன்னால் உங்களுக்கு சர்வ மங்களங்கள் உண்டாகும் க்ஷேமங்கள்லாம் உண்டாகும் சொல்லிவிட்டு இனி அடுத்தது ஒரு மந்திரம் ஆரம்பிக்கிறது ஸ்நானம் பண்ணுற போது அந்த காலத்தில் நதியில் போய் ஸ்நானம் பண்ணுவாள் நதியில் ஜலமும் நன்றாக போகும் ஆகையினால என்னென்னா ஜலத்தொகையும் குறவு அப்படி தான் சொல்லிக்கணும் ஆகையினால் வந்து தலையில் வந்து இந்த அருகம்புல் மண்ணெல்லாம் வச்சுட்டு ஸ்நானம் பண்ணும் இந்த மண்ணை தேய்ச்சிக்கிறதுக்கு மந்திரம் வருது இந்த அருகம்புல்லை தலையில் வச்சுக்கிறதுக்கு சில மந்திரங்கள்லாம் வருது மிருத்திகா தேனி வரு சனிக்கே சனி பிடிச்சே இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு என்ன அவருக்கு பிடிச்சிருக்கிறது எல்லாம் போகணுமே அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படி எல்லா கோயிலையும் புராணத்தில் இருக்கு நாளைக்கு தொடர்ந்து பார்க்கலாம் ஓ சகநாபத்து சகனோன சீப்பங்கங்கரவா தேஜஸ்வினீதமஸ் மாவிஷா ஓகே மூல்லாம்பழி எங்கள்மோனருவி அருள் வாத்தையும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம்ஷாஹரி ஓ